530 முப்பது கூறியதாவது நகரில் இருக்கும் போது அவர்களிடம் சென்றேன் அவர்கள் அழுது கொண்டிருந்தனர் என்று நான் கேட்டேன் நபிசல்லமாக அலேஹம் அவர்கள் காலத்தில் நான் கண்டவைகளில் இந்த தொழுகையை தவிர வேறு எதனையும் என்னால் இன்றைய சமூகத்தில் காண முடியவில்லை அந்த தொழுகையும் கூட பாழ்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது என அனசில் எல்லாகும் இவர்கள் கூறினார்கள்